ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது அறிவிக்கின்றார்கள் நபிசல்லின் எட்டு வருடங்களுக்கு பின் அவர்களுக்காக துவா செய்தார்கள் இது உயிருடன் இருப்போரையும் இறந்தோரையும் வழி அனுப்புவது போன்று இருந்தது பின்பு மிம்பரில் ஏறிய நபிசல்லாஹோ அணைஹி வசல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு முன் செல்கிறேன் நான் உங்களுக்கு சாட்சியாகவும் உள்ளேன் நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் கவுசர் எனும் தண்ணீர் தடாகமாகும் இந்த இடத்திலிருந்து நான் அதை பார்க்கிறேன் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இணை வைத்து விடுவீர்கள் என உங்களை நான் பயப்படவில்லை ஆனால் நீங்கள் உலகில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் உங்களிடம் நான் பயப்படுகிறேன் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களை நான் பார்த்ததில் அதுதான் கடைசி பார்வையாக இருந்தது மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு எனினும் உலகில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு போரிட்டு உங்களுக்கு முன் இருந்தோர் அழிந்தது போன்று நீங்கள் அழிவதையே உங்களிடம் நான் பயப்படுகிறேன் என்று நபிசல்லாக அவர்கள் கூறினார்கள் மிம்பரில் வைத்து நபிசல்லமாக அணைகின்றம் அவர்களை நான் பார்த்தது அதுதான் கடைசியாக பார்த்த பார்வை என்கிறார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு நான் உங்களுக்கு சாட்சியாக உள்ளேன் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் இப்போதும் என் ஹவுஸ் கவுசரை பார்க்கிறேன் மேலும் நான் பூமியில் உள்ள பொக்கிஷங்களின் சாவிகளை கொடுக்கப்பட்டேன் அல்லாஹுவின் மீது சத்தியமாக எனக்கு பின் நீங்கள் இணை வைத்து விடுவதை உங்களிடம் நான் பயப்படவில்லை எனினும் அதில் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் உங்களிடம் நான் பயப்படுகிறேன் என்று நபி கூறினார்கள் குறிப்பு உகது போரில் இறந்தோருக்கு துவா செய்தல் என்ற வார்த்தைக்கு சலாத் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது இதற்கு தொழுகு என்று பொருள் உள்ளது போல் பிரார்த்தனை அதாவது துவா என்ற பொருளும் உண்டு